சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ மெய்யன்பர்களே ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தை பகவானுடைய அனுகிரகத்தோடு படிக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு அதற்குரிய தியான ஸ்லோகங்களெல்லாம் படித்துக்கொண்டிருக்கிறோம் முதல் தியான ஸ்லோகத்தை நேற்று படித்து அர்த்தம் தெரிந்து கொண்டோம் இனிமேல் ஸ்ரீமத் பாகவத இந்த மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் தொடங்குற போது இந்த சச்சிதானந்த ரூபாயை தான் சொல்லுவேன் ஆகினால இதை எல்லோரும் பண்ணுவது சுலபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் சற்று பெரிது பெரிதாக இருந்தாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த ஸ்லோகத்தை நாம் நன்றாக சிந்தனை பண்ணலாம் ஸ்லோகத்தை இப்போ சொல்லுகிறேன் ஜன்மாத்தியோன் தேனே பிரம்மஹ்ய ஆதி கவயே முய்சூர தேஜோவாரி மத்திர சர்கோ மிருஷா சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் ஹீ நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சு கேட்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை மெதுவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு சொல்லி பார்த்துக்கலாம் ரொம்ப ஆழமான ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் இருக்கிறது தீமஹி தீமஹின்னு சொன்னால் தியானிப்போமாக गायत्री மந்திரத்தை நாம் ஜபிக்கிறோம் அது உண்மையிலே சாவித்ரி மந்திரம் गायत्री மீட்டரில் இருக்குது அதில் தீமகிங்கிற சப்தம் இருக்கிறது நமக்கு தெரியும் ஆகவே இதில் காயத்ரி மந்திரத்தோட சம்பந்தமும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆஹா தீமஹி தீமகின்னா தியானிப்போமாக எல்லாம் பகுவட்சரத்திலே போட்டிருக்கார் மேலையும் வயம் நுமகான்னு படித்தோம் முதல்ல இப்போ இங்கேயும் தீமஹி பரம் தீமகி தியானிப்போமாக எதை தியானிக்கணும் பரம் சத்தியம் தீமகி அந்த மேலான சத்தியத்தை வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருள் பொருளாக உணரும் மருளானாம் மானா பிறப்பு நம்ம பார்த்து மாறிக்கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் உண்மையானவை அல்ல ஒரு தோற்றம் தான் இது மாயப்பொருள் ஆனால் உண்மையில் மெய்ப்பொருள் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறது அதனால்தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்க்க வேண்டும் ஆஹ சத்தியம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே முதல்ல சச்சிதானந்த ரூபாயான்னு பார்த்தோம் நேற்றுக்கு அதில் சொல்லப்பட்ட சத்து அதுதான் இங்கே சத்தியம்னு சொல்கிறார் பிரம்மத்தோட லக்ஷணத்தை சொல்றபோது வேதம் சொல்லுகிறது சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அது தூய இருப்பாகவும் தூய அறிவு அல்லது தூய உணர்வாகவும் தூய இன்பமாகவும் இருப்பதுதான் பிரம்மம் தூய இருப்பே மெய்ப்பொருள் தூய உணர்வே அல்லது தூய அறிவே மெய்ப்பொருள் தூய இன்பமே மெய்ப்பொருள் என்பது தான் கருத்து ஆக அது பரம் சத்தியம்னு அப்போ அபர சத்தியம்னு ஒன்று இந்த அபர சத்தியம்ங்கிறது சகுண பிரம்மம் ஆக வேற்றுமைகள்லாம் நிறைந்த இந்த பிரபஞ்சம் இது நமக்கு மேலெழுந்தவாரியாக உண்மையாக தெரிகிறது இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் வியாபகாரிக சத்தியம்னு பேர் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி எல்லாருக்கும் இது உண்மையாக இருக்குது இந்த உலக வாழ்க்கை கனவு வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்குது அது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்லுவோம் அது பிராத்திபாசிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்னு ஒன்று இருக்குது அது அப்சல்யூட் ரியாலிட்டி ஆகவே இந்த எம்பிரிக்கல் ரியாலிட்டி என்கிறார்கள் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்கிறார்கள் இதெல்லாம் வியாபாரிக சத்தியம் இப்போ நான் இந்த வகுப்பை எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் வியாபாரிக சத்தியம் ஆனால் அவரவர்களுக்கு ஒரு கற்பனை உலகம் இருக்குது கனவு காண்கிறார்கள் அதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அதுக்கு பேர் பிராத்திபாசிக சத்தியம்னு பேர் உண்மையிலே இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது பாரமார்த்திக சத்தியம்னு பேர் அதை அறிவால் தான் புரிஞ்சிக்க முடியும் அதை அனுபவிக்க முடியாது அது மெய்ப்பொருள் அது என்ன அதுவே நம்முடைய ஸ்வரூபம் என்பது உண்மை அதற்கு காலமாக நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையை நன்கு கேட்டவர்களுக்கு இது சுலபமாக புரியும் ஆகவே இது பரம் சத்தியம் இதுக்கு நாம் பார்த்துட்டு இந்த பெயர் வடிவங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சம் அபர சத்தியம் ஆகவே பரம் சத்தியம் தீமகி அந்த மேலான சத்தியத்தை தியானிக்கிறோம் அப்படிங்கிறார் ஆனால் அந்த மேலான சத்தியத்தை பற்றிய விளக்கங்களெல்லாம் மேலே இருக்கக்கூடிய வரிகளிலே வந்து கொண்டிருக்கின்றன அதை நாம் அடுத்த வகுப்பில் படித்து நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம் இந்தளவிலே இன்றைய தினம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் ஆக சத்தியம் பரம் தீமகி என்கிற வரிக்கு அர்த்தம் பார்த்துருக்கிறோம் மேலே இருக்கக்கூடிய வரிகளுக்கெல்லாம் பொருளை நாளை படிப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் तेने ாேஷ்வஸ்வராட் தினேபிரம்தய முரய்தேஜோவாரிமியமையு சர்ோ மிஷா தாம்ப சதஸ்துகம்